முதலாவது அதிகாரம் பொருட்க அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அப்போசலாய் சுத்த பவுளை பிதாமாயி தேவந்தம் குமாரனை பற்றி சுவிசேஷமாக புரஜாதிடத்தில் அறிவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டதாக அவர் விதமாக சொல்லுகின்றார் சுவிசேஷம் என்று சொல்வது தேமகுமாரனாகி கிறிஸ்தவ உலகத்திற்கு அறிவிக்கின்ற ஒரு அரசியல் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த நாட்களே இயேசு கருசியை ஒவ்வொருவரும் எவ்வித விதமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் அதற்கேற்றபடி மாத்திரமே மக்கள் நன்மைகளை பெற்றுக் நாம் வேலவாக்கியத்தை நல்ல ஆராய்ந்து புதாவாகி தேவந்தபுடைய குமாரனை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொண்டு அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை விரைவாக பெற்றுக் வேண்டும் என்று தேவனாகிய கருத்தர விரும்புகின்றார் கலாச்சாரம் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்கின்ற இங்கே பேர் போன்ற அப்போ சிலர்கள் உச்சதமலர்களுக்கு ஏசுகிரிசுவை பிரசங்கிக்கு வழியாக தெரிந்து கொண்டதாகவும் பகுலை புறஜாதிகளுக்கு ஏசு கிருசை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டதாகவும் பவுலுங்க எழுதுவதே வாசிக்கலாம் தேவனாகிய கருத்தர் தம்முடைய பப்போ சிலர்களை இனிதமாக தெரிந்தெடுத்து அதிகாரப்படுத்தி தம்முடைய வேலைகளை விசேஷமாக தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக பயன்படுத்தினார் என்று சொல்லுகின்றது இந்த கடைசி நாட்களிலே பக்கத்தனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக பரிசுத்தன் திருச்சபையின் தலைமைய தெரிந்து கொண்டு இந்த திருச்சபை அளித்து இதேசு கிறிஸ்து எதற்காக உலகத்திற்கு வந்தார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு உண்டு என்பதை அறிவிப்பதற்காக மாத்திரமல்ல அனுபவித்து சாட்சிகளாக மாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கின்ற நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவசத்தில் தேவகுமார் என்று பலர் சொல்லிக் கொள்கின்றார்கள் அதற்கு முன்னே அவர் தான் பினாவாக இருந்தார் அதற்கு பின்னாலே குமாரமாக வந்தார் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் வேலும் சொல்லுகின்றது உலக தோரத்திற்கு முன்னே அவர் குமாரனாகவே இருந்தார் என்று சொல்லி ஒன்று பேர் ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது பேர்தெருவிதமாக கேட்டுகின்றார் ஆம் உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் குறிக்கப்பட்டவராக இருந்தார் தமது மூலமாக தேவையிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று கடைசி காலத்தில் வெளிப்பட்டது நமக்காகவே என்று சொல்லப்பட்டிருக்கின்றால் அறிய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்ற நீதிமொழி எட்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வாசிக்கின்ற பொழுது சாலமோதமாக சொல்லுகின்றார் சமூகத்தில் கலிபூர்ந்து நான் அவரவருக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன் நித்தும் அவருடைய மனமக்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்திலே கழிபூர்ந்தேன் அவருடைய பூரகத்தில் சந்தோஷப்பட்டு மணமக்களுடைய மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி குமாரநாகி கிறிஸ்து சொன்னதாக சாலமோனு விதமாக இயேசு கிறிஸ்துக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்து முப்பதாம் <laughs> அதிகாரிகிதமாக <laughs> அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன அவருடைய அறிவாயம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறபடி அவர் குமாரனாகவே இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்றாலே அவர் ஆதியிலே யோவான் அப்போ சோது இதமாக யோவான் சுயசொத்தம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை உள்ள இப்படி சொல்வதை வாசிக்கலாம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே ஜேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிட்டு உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது எம் பி அப்போசனாக எதிர்குத்த ஏவால் இயேசுநாதருக்கு மிகுந்த அன்பாக இருந்த சீசன் அருள்நரை இந்தவர் அருள் பேர் சொல்லுகின்றார் அவர்கள் முடிக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள முடியாதபடி ஒரு ஆதியில இருந்தார் ஆதியில தேவனோடு இருந்தார் தேவனாகவே இருந்தார் இவர் மூலமாகவே சகலம் உண்டாய்த் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி அப்படி பிரசைங்கிற கூட்டங்களும் ஆகையினாலே குமாரனை அறிவிக்கும்படிக்கு என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அப்போது கொண்டார் திமுக எழுதும் பொழுது ஒன்று திமுக மூன்றாம் அதிகாரம் பதினாறு ராஜத்தில் வாசிக்கலாம் அந்தியின் தேவபக்தி கூறிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொண்டு வரபடியே அது மகா மேன்மை உள்ளது தேவன் மாமசத்தில் வெளிப்பட்டார் அலே லுயா தேவனாகவே இருந்தார் மாமசத்தில் வெளிப்பட்டார் வாசிக்கலாம் நீதி உள்ளவர் என்று விளையப்பட்டார் தேவதூர்களால் காணப்பட்டார் புரேஜாத பிரசீகிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று அப்போசராக போல் தேவனை சரியாக அறிந்து கொண்டவர் அவர் ஒரு நாள் இயேசுகிற மனிதன் என்று சொல்லி அவர் மூலமாக உண்டான மார்க்கத்தை அழைத்துவிட வேண்டும் என்று அநேக தேவமனிதர்களை செயலடைத்து சித்திரவதை செய்து கல்லறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் அந்த இயேசு கிருஷ்ணால் சந்திக்கப்பட்ட பிறகு மூன்றாம் மாணவரைக்கு எடுத்துக்கொண்ட தேவந்தம் மகத்துவத்தை காண்பித்த பிறகுதான் தேவகுமார் என்றாடி யாருந்து சரி அவர் சரியாக புரிந்து கொண்டாரோ ஹலே லீயம் அதுபோல் இந்த காலத்திலும் அறிந்து கொள்ள முடியாத பலர் விதமாக தப்பிதமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மவர்களுடைய கவனமாக குமார அவரை உலகத்திற்கு அறிவிப்பதுதான் ஊழியம் என்ற சொல்லி வாக்கில் சொல்லுகின்றது பல தெளிவங்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் வாசிக்கின்ற பொழுது ஒன்று குழந்தைகள் எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வரை வானத்திலேயும் பூமியிலேயும் தேவரில் என்னப்பட உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் புதாவும் ஒரே நிலைமை நமக்கு அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது அவருக்கு நாமம் உண்டாயிருக்கிறோம் ஏசுகிறிஸ்து ஒரே கருத்து நமக்கு அவர் மூலமாக சகலம் அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லி வரிசுத்த பவுல் எழுதுகின்றார் மாணவத்திலேயும் தேவர்கள் எண்ணப்பட்டவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் என்று சொல்லி வரிசுத்த பவுல் அப்படி மாணவத்திலேயும் தேவர்கள் இருக்கிறார்கள் அவர்தான் தரிசனங்களை கொடுத்து மற்ற மதத்தில் சொர்க்கத்தை காண்பிப்பது போல இரண்டாம் இருக்கிற அது மாதிரி கூட்டங்கள் எல்லாம் பாலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அவருடைய கூட்டாளிகளில் ஒரு பகுதி பூமியிலும் இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் சொல்லுகின்றனர் வல்லமை பெற்றது மனிதர்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியை உடையவர்கள் அகையாளர் அவைகளையும் கடத்த தேவன் என்று சொல்லி மக்கள் எல்லாம் வணங்கிக் கொண்டு வந்தார்கள் நான் வணங்குகின்ற தேவனை பற்றி நாம் சரியாக அறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார் அறியாதே மாணவர்களே அந்த காலத்திலேயும் இப்பொழுதும் மாதத்திலேயும் பூமியிலும் தேவர் வேண்டப்பட்டது உண்டு என்று சொல்லி பரிசுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற ஏசாய தீர்க்கத்தரிசி புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வருஷங்களிலே தீர்க்க தரிசி சொல்லுகின்றார் அவர்கள் செத்தவர்கள் ஜீதிக்க மாட்டார்கள் மாண்ட ராட்சசுகள் திரும்ப எழுந்திரார்கள் நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ண தேவனாகிய கர்த்தாவையும் உண்மையில்லாமல் வேறு ஆண்டவன் மாதிரி ஆண்டார்கள் இனி உமை மாத்திரம் சார்ந்த நாமத்தை பிரஸ்தாபடுத்துவோம் அவர்கள் ஒன்னாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசங்களிலிருந்தை நாம் பார்க்கலாம் ஆன அதற்கு காலமே கிடையாது கோடிக்கணக்கான அது உண்மையாக இருக்கிற எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை ஆதியிலே தேவன் மானத்தை உண்மை சரி ஒழுங்கின் வெறுமையுமாக இருந்தது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்றால் அதற்கு இடையிலே உலகம் அழிந்து போனது அதற்குத்துதான் படிப்புகிறது அது ஆறாயிரம் வருடங்கள் ஆகின்றது தெரியாதபடினாலே வருஷம் தான் தப்பு என்பதை சொல்லிக் கொள்ளுகின்றேன் அது ஆதியும் என்று சொல்லப்படவில்லை அப்பொழுது உலகத்தில் சாட்சஸர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றது அவர்கள் இதாக பலத்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தேவனுக்குருவமாக எழுப்பினால் அவரை கடத்தல் சங்கடித்து அவலமா அழித்து போட்டார் உலகத்தை விட்டு அவருடைய ஆவிகளை இரண்டாவது அவைகளை ஆரம்பித்தார்கள் ஆளுநர் செய்தால் எழுதியிருக்கின்றது போல அப்படிப்பட்ட தீய சக்திகளை இன்றைக்கும் மனிதர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களை விட சக்தி வாய்ந்ததை காணும் பொழுது காற்று பலமாக அடிக்கின்ற பொழுது வாயு என்று சொல்வார்கள் மழை பலமாக வந்து மக்களை அழைத்துக் கொண்டு போதும் அச்சினை காட்டிக் கொடுத்து அச்சி தங்களை விட அதிகமான சக்தி வாய்ந்தவர்களை கடவுள் என்று வணங்குகின்ற சுவாமி மனிதர்களுக்கு இருந்து கொண்டிருந்திருக்கிறது அப்படி அந்த காலத்திலே பரித்து போன ராட்சசர்களை மனிதர்கள் வணங்கிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆறாம் அதிகாரம் நான்காம் வியசனத்தை வாசிக்கின்ற உண்டாக்கப்பட்ட பிறகு அந்த ராட்சசர்கள் களப்பிரத்திலே முற்றிலும் அழிக்கப்பட்டு போனார்கள் அந்த ராட்சசர்கள் மனுஷகுமாரத்தொடர்பு வைத்தபடியாலே பூமியிலே பலவான்கள் உருவானார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால முதல் உலகம் அளிக்கப்பட்டது என்பதை நம்ம வாசித்திருக்கின்றோம் அதனால் பிரிய மாணவர்களே மேம் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பின நோக்கம் என்ன என்பதை பிள்ளைகள் ஆகிய சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆணையம் அறிவிக்கும்படி அனுப்பினார் என்று சொல்லாச்சிய மேலாம் அதிகாரம் ஐந்தாவது காலம் வரவேறிந்த பொழுது புதிய இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமானத்திற்கு கீழானவருமாகி தம்முடைய அடிமரையிலே பெரும்பகுதி மக்கள் ராட்சசர்களையை வணங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம் அதிகமாக தேவந்தை குமாரனை அனுப்பினது எதற்கு என்பதை இறை மக்கள் எதாக புரிந்து அந்த நல்ல அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து பிலாவாகி தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவசமத்தில் கேட்டுக் கொள்கின்ற ஒன்றியவான் நியான பதினாலு பதினைந்து வசனத்தை தான் செய்கிறான் பிலாமானவர் குமாரனை உலக ரசிகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் தேவனே குமாரம் என்று அறிக்கை மண்ணுகிறவன் எவனோ அவனிலே தேவன் இழைத்திருக்கிறார் அவரும் தேவனில் இழைத்திருக்கிறார் என்று சொல்லி பெற சுத்த யோவான் இந்த மகள் மிகார் தேவனுடைய குமாரம் என்று அறிந்து அறிக்கை தான் தேவனில நிலைத்திருக்கிறார் நிலைத்திருக்கிறார் அப்படி அல்லாதவர்கள் தேவனில் நிலைத்திருக்கவில்லை தேவனை அறியவில்லை என்று சொல்லித்தாமியான சொல்லுகின்றார் பிராமணவர் குமாரமே உலக ரசிகராக அனுப்பினார் நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் என்று சொல்லி சொல்லுகின்றார் உலகத்தில் வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக அந்த மனிதர்கள் மனுஷனை அழிப்பதற்காக உருவாக்கிவிட்டால் என்று பொறாமை கொண்ட காட்சி அளித்து நன்மை செய்யும் என்று காட்சியளித்து மனக்குலத்தை அழைத்துக் கொண்டே ஆகிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்றது அவன் புரிடன் புரிடவும் கொல்லவும் அழித்து வருகிறான் என்று வேறென்று வரான் என்று சொல்லி இருக்கின்றது போல இப்பொழுது அனுப்பியிருப்பது மனித குணத்தை ரட்சிப்பதற்காக ஒன்னாவது காலம் பதினெந்தாவது எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமானது பாதிகளை கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கின்றது அவர்களின் பிரதான பாவினார் அவர்களின் பிரதானமான பாவினார் அந்த ரட்சி பேரன் அடைந்து கொண்டபடியினாலே இயேசுரிசு அறிவிப்பதற்கு அவர் தைரியம் உள்ளவராக இருக்கின்றார் நிறைய கடவுள் என்று சொல்வதற்கு மனம் இல்லாமல் இருப்பதற்கும் முடியாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த ரட்சி பேர் பெற்றுக் கொள்ளாதபடியினாலே உலக ரசிகர் என்பதை அறிந்து கண்டு அனுபவிக்காதபடியினாலே அதை குறித்து சொல்வதற்கு தயக்கமாக இருக்கின்றது ஒருவேளை அவங்க கடவுளவங்களுக்கு நன்மை செய்து இருக்கிறார் என்ன சொல்லி தப்பிதமாக எண்ணங்கள் உருவாதம் தெரியுமா உலகத்திற்கு அனுப்பின நோக்கத்தை அநேகர் அடையாமல் இருக்கின்றபடி நாளப்படி ஆகின்ற காரணம் உலகத்துக்கு அறிவித்தவர்கள் பேருந்தமுடை குமாரமே சுவிசேஷமாக அறிவிக்கும்படி அனுப்பப்பட்டவர்கள் மாத்திரம் தான் சரியாக அறிவிக்க முடியும் அவரவர்களாக பழைப்புக்காக தொழிலுக்காக வருமானத்துக்காக புகழுக்காக பேசுநாதரை கடவுள் என்று அறிவிக்கின்றவர்கள் அறிவிக்க முடிகிறதில்லை ஆகையினால கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு வெற்றிப்பை அடைந்து கொள்ளாத ஒரு மார்க்கமாக காணப்படும் என்பதை முகமத்திலே சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிற ஆதியாகவும் பேரவதி காலம் ஐந்து முதல் ஏழு வரை உள்ள வசதத்தை வாசிக்கின்ற பொழுது தேர்ந்தமுடி குமாரணை உலகத்திற்கு மனுஷனுடைய அக்கரமம் பெறுகின்ற இடத்திலெல்லாம் அழிவையே உண்டு பண்ணினார் என்று சொல்லி பெறுகிறது என்றும் இருவத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கண்டுசிலே உண்டாக்கிறது கர்த்தன் மனசாவப்பட்டார் இருவேத்துக்கு வைக்காமல் முதல் கொண்டு மிருகங்கள் ஊரு பிராணிகள் ஆகாய்த்துறைகள் நிகரம் பண்ணுவேன் நான் அதனை உண்டாக்கிறது மனசாபமாக இருக்கிறது என்றால் உலகத்திற்கு அனுப்பாதே அந்த அக்கிரம செய்த மக்களுக்கு எல்லாம் அழிவை கொடுப்பதே தேவடி திட்டமாக இருந்தது என்று சிலர் எத்தனை ஆசைக்க முடிகின்றது அப்படி சோதோ குமரா போனது வானத்திலிருந்து அக்கீணி அனுப்பி அந்த பட்டணம் அளிக்கப்பட்டது நமக்கும் காலம் நிறைவேறதுக்கு அனுப்பினது தெரியுமா மனிதன் அழிந்து முகாதபடி அவரை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்கிறார் இந்த ரட்சி பின் சரியாக மக்களுக்கு அறிவிக்காதபடியினாலே இன்றைக்கு மனித பாவத்தில் அழிந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றது யாருக்காகவோ தீ குழத்தி சாக வேண்டும் மக்கள் முன்னுக்கு வந்து செத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதபடி அந்த ரட்சிப்பை சரியாக மக்களுக்கு அறிவிக்காதே ஆண்டவர் செல்வ இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு முதல் சில வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே செல்வதை வாசிக்கலாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு முதல் சமாரியாவுக்கு சென்று அங்கிருந்து எரிசிலேமுக்கு போக வேண்டும் என்று ஊழியக்காரர்களை முன்னதாக ஆயத்தப்படுத்தும்படியாக அனுப்பினார் அடுத்த போகிறார் என்று தெரிந்தவுடனே அந்த ஊர் மக்கள் அவருக்கு இடம் கொடு காலும்படி எங்க ஊரிலும் இருக்க வேண்டியதான எரிசிலமைக்கு ஏன் போக வேண்டும் என்று மாறுத்தரும் சொன்னதாகவும் அந்த நேரம் இயேசு ஏற்றுக்கொள்ள விரும்பாத போல் காணப்பட்டபடினாலே சீசன்கள் எது போல வாடத்திலிருந்து விடலாம் என்று உலகத்தில் எல்லா மக்களை பாதைகளை இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாதபடியினாலே மதத்தவர்களும் உலகத்தில் உள்ள மக்களும் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை ஆயுத செய்து கொண்டிருக்கிறேன் அவளை விடுதலை ஆக்கி ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்காக கடைசி நாட்களுக்கு துணிச்சலி அளித்திருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஒண்ணாமதிக்கா எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு லட்சம் வாசிக்கிற போனது பிறந்த பொழுது தலைப்பனாகி சகரியா இப்படி தீர்க்க தரிசனமாக சொன்னார் என்று சொல்லி பரிசுநாதன் ஆறு மாதத்துக்கு முன்னே யோகா சாணனை பரப்பிக்க செய்து அந்த இயேசு யாரென்றும் எதற்காக வந்திருக்கிற அந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படியாக முன்தூதனாக அவரை அனுப்பியிருந்தபடியே அதை யோகா சாணனுடைய தளப்பன விதமாக தீர்க்க தரிசனமாக சொன்னார் என்று நாம் இப்பொழுது வாசல் கேட்டோம் பிரியமான தேவசானமே உலகத்தொருக்கு அறிந்திருந்த போதிலும் அந்தந்த காலங்களிலே அவர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த நர்செயலிகளை உலகத்துக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி வாக்கின் உன்னதமானுடைய தெற்கு தரிசி நீ கருத்தருக்கு வழிகளை ஆயத்த பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இறக்கத்தினாலே அவருடைய கனத்துக்கு பாவமன்னிப்பாக இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய் இப்பொழுது தெரியுமா கடவுளுடைய தீர்த்து சம்பாத்தியம் வீடு வெட்டிதான் பாதிகளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்வதற்குரிய உபதேசம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டபடினால் கருத்தம் திருச்சரிக்கிறார் ாலேம மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்துவிட்டு எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பேத புத்தகத்தில் எழுதி வைத்திருந்த போதிலும் அதை கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் என்பதை உங்கள் மக்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் உண்ண அதிகாரம் பதினான்காவது வாசிக்கின்ற பொழுது வாசிக்கலாம் மக்கள் பிறை கும்பை திமித்தவரைய மீட்பு கிடைத்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி கிடைக்கவில்லை என்று பாவ மன்னிப்பை அறிவிக்கும்படி அப்போ சொல்லும்போது அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு வருஷங்களில் அதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போது பார்த்து ஆண்டு முறை சொல்லுகின்றார் மனம் திரும்புதல் இன்னைக்கு பிரசிக்கப்படுகின்றது பாவ மன்னிப்பு பிரசிக்கப்படவில்லை பாவ மன்னிப்பாக லட்சத்தை உலகத்துக்கு வந்தார் ஆனால் மக்களின் ஆறு பாவிகளாக இருக்கிறார்கள் பிரியமான தேவ ஜனமே நாம் இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக் கொண்டோம் என்பது நன்கு உணர்ந்து மற்றவர்களுக்கும் இந்த ரட்சிப்பை குறித்து சரியாக பாவத்தினால் கிடைக்கின்ற தண்டனைகளையும் அழிவையும் குறித்து எடுத்துரைப்பதோடு அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதால் கிடைக்கிற மக்களுக்கு எடுத்துரைத்து பாவிகளை தேவன் அழைத்துக் கொண்டு வரக்கூடிய மக்களாக நாம் யாரும் வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் திரு அப்போது இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி முப்பத்தி எட்டு வசனத்திலே நாளிலே என வல்லமையாக இறங்கி அப்போசனோடு கூட மக்களை ஆளுநர் செய்த பொழுது கூடி வந்த மக்களுடைய பாஷையிலேருடைய மகத்துவங்களை பேசுவதை அந்த அந்த கீதர்கள் எல்லாரும் கேட்டபொழுது உரியத்தில் நாங்கள் இந்த மறுசுத்தாவை பெற்றுக் கொள்வதற்கு தேருடைய வாக்கு எங்களிலே நிறைவேறச் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு பேதவிதமாக பதவிச் சென்ற ஒரு வாசகத்தில் அமங்கே வாசிக்கலாம் தெரிய முன்னாகடந்து போவாய் என்று சொல்லி சாதனை கொடுத்து ார்கள்ிப்பு கண்டுது எழு மன்னிப்பு கிடைக்கும் அழுது எழுது ஜெயமண்ணுகள் கிடைக்கும் என்று மக்களை அழ வைத்து விட்டார்களே தவிர சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பது சொல்லிக் கொள்ள ஆட்சப்படுகின்றோம் உலகத்திற்கு வந்து நம்மை அழுதுகொண்டே வாழ வைப்பதற்காக இல்ல மகிழ்ச்சியோடுகளுக்கு ஆராதனை செய்ய வைப்பதற்காக பாவத்தின் படுகொலில் இருந்து ஒரு மனசில் விடுதலாகப்படுகிறான் என்று சொன்னால் இதை விட மேன்மையான வாழ்க்கை உலகத்தில் எங்கேயே கிடையாது என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் எல்லா மதத்திலரும் தர்மத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் புண்ணிய யாத்திரைகளுக்கு செல்கின்றார்கள் தீர்க்கம் தர்மம் செய்கின்றார்கள் யோகம் செய்கின்றார்கள் தியானம் செய்கின்றால் எல்லாமே கர்மத்திருந்து விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காக தான் ஆனால் கர்மத்திருந்து விடுதலை ஆகவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் காசிக்கு போய் கர்ப்பன் தோலைகள் என்று சொல்லுகிறார்கள் கர்ப்பன் அதனால் அப்போ சொல்லார் பாவ மன்னிப்பு என்று பெற்றுக் கொள்ளுங்கள் திரும்ப பாவ மன்னிப்பு எரிசலையை தொடங்கி சகல தேசத்தாருக்கு அவருடைய நாமத்தினால் பிரசோதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் எப்பட் ஞானம் எடுக்க போகும் பொழுது ஞானம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த மன்னிப்பு கிடைக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லி இருந்த போதிலும் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உலகத்தில் பெருகி வந்து கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் நோக்கத்தை அறியாதபடிக்கு எதிரசிராத ஆசீர்வாதம் கிடைக்கும் பெய் போகும் நோய் போகும் அளிப்பதாக காண்பிக்கலை என்று சொல்லி தேவன் திருமணம் பெற்றுகிறார் பதினாறாம் வாசிக்கின்ற பொழுது பரம தரிசனங்களை கண்ட பதிலை பார்த்து அணினி ஆய்ந்த சீசன் சொல்லுகின்றார் என்னொழுது என்ன உன் அப்படி ஆகும் என்று சொல்லி வேதத்தில் ஒரு சீசரிடத்தில் குருடனாக இருக்கிறான் பார்வையுடைய மொழியாக மக்களை நம்பிடுகின்றார்கள்தம் எப்படி சொல்ல சொல்லுதாது உலகத்தில் இருக்கும்போது நேரடியாக மன்னிப்பு கொடுத்தார் உயிர்த்தலந்து பரலகத்துக்கு சென்ற பிறகு அந்த அதிகாரத்துக்கு அப்போது சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சரியாக கேள்விப்படாத பெற்ற கூட்டம் சொன்னர்கள் பரசுத்தாவி பெறாமல் போய்விட்டார்கள் செய்கின்றார் எப்படி செய்கிறார் தெரியுமா அந்த வார்த்தைகளை பிரசீலிக்க வைத்து அல்லது சுவாசிக்கிற மக்களுக்கு அதை கொடுக்கிற ஆரம்பிச்சிருக்க சொல்லுகின்ற படிக்கிறார் ால் கேள்விட்ட கேள்விப்பாவிட்டால் அப்படாதவர்கள் வேத புத்தகத்தை எங்கேயாவது படித்துக் கொண்டு வந்துவிட்டு புத்தகங்களை படித்துவிட்டு மக்கள் பிரசங்கத்தை அப்படியே காப்பி எடுத்து போட்டு அப்படியே மனப்பாடம் அணிவித்துக் கொண்டு இப்படி ஊழியர் செய்து ஊரையா மாற்றுகிற கூட்டங்கள் பெருகி வந்திருக்கின்றால் நம்முடைய குமாரனை புரட்சாதிகளுக்கு சுவிசேஷமாக அறிவிக்க முடியாது என்னை அவருக்கு பரமதரிசனம் கிடைத்தது கிறிஸ்தவ மதத்தை மார்க்கட்டி அழித்துக் கொண்டு வந்த மனுஷன் உயிதமாக ஒரு கூட்டத்தால் அல்ல பண்ணி கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு அந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று அதிகாரம் பெற்றுக் வந்த மனுஷனை வழிர்வரும்பதை சூரிய வரிச்சத்தை விட பிரகாசமான ஒளி அவரை சந்தித்து ஒரு கடினமாக இருக்கும் என்று சொல்லி சத்தம் கேட்கின்றது அவர் ஆண்டவரை நீர் யார் என்று சொல்ல நீ துன்படுத்து நெசகனாக என்று சொல்லுகின்றார் நான் என்ன செய்ய சத்தமாக இருக்கிறேன் மகிரின் பாவம் விட்டது உடனே இளைஞருடைய ஊழியத்தை ஒழுங்கிலேயிருக்கிறது இந்த ஒழுங்கு எங்கள் மூலமாக ஆண்டவர் கொடுத்த இந்த உபதேசத்தை கொண்டு வராத வீடுகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படி வாழ்த்துக்கள் சொல்லுகளுடைய குருக்களுக்கு பங்காளிகளாக இருக்கிறான் என்று சொல்லி பரிசுத்த யோவான் உருவத்திலே நாம் இப்படி வாசிக்கலாம் ஒருவர் வந்து அதிகாரத்தை சொல்லி வாசிக்க பத்தாவது வசனம் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் வாழ்த்துகள் அவனுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறவன் துர்கிகளுக்கும் பங்குள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி பரசுத்தோவான் நிகழமாக எழுதினார் புதிய மாணவரே யாரும் எதையும் சொல்லலாம் ஏற்றுக்கொள்ளே இல்லாதவன் அவன் தேவனுடைய மனுஷன் அல்ல என்பதை தேவையில் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லுதான் தேவகுமாரனை உலகத்திற்கு சுயசேசமாக அறிவிக்கும் முடியாத இந்த திருச்செமையை கருத்திற்காலத்தில் எழுப்பியிருக்கிறார் உலகத்துக்கு வந்தது பாவமஜிப்பாக இரட்சிப்பை கொடுப்பதற்காக விட்டால் ஒரு ம பென்ரியாக அறிந்து கொள்ளவில்லை ராக உலகத்தில் உண்டாக்கி வைத்துவிட்டு கடந்து போயிருக்கிறார் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போ சொல்களுக்கு அவர் கட்டளை கொடுத்து மூலமாக இந்த மேதம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது பொய்யினுடைய கூட்டங்கள் புரிந்து வந்து கொண்டிருக்கிறது ஏற்றுக்கொாதபடி உங்களை கருத்தில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகங்களை சரியாக பாதுகாத்துக் கொண்டு இதே போன்ற எடிசன்களை நாம் பாதுகாத்து சேமிப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று முதல் மக்களும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அப்படி பவுலிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன கேட்டபோது மூன்றாம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொண்டு உபதேசத்தை தருவதற்கு ரெட் சிப்பின் வழியை காண்பிப்பதற்கு தேவந்த முடி ஊழியர்காரளுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை கொடுத்த பிறகு அவரை ஓவர் பண்ண மாட்டார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன் உலக பிரதாரமான அரசாங்கத்தில் கூட சின்ன அதிகாரி இடத்துல கையெழுத்து வில்லேஜ் ஆபிஸ் கையெழுத்து வாங்கிதான் திரும்ப ஆர்டிட்டு போனோம் ஆராயிருந்து தாசில்தார்ட்டு போனோம் தாரே போட்டா போதும் யாராவது மேலே போனா அவர் கிளம்பு அதெல்லாம் நடக்காது தம்பி அங்க போய் கழுத்து வாங்கிட்டு மதத்தி அவர் கையெழுத்து போட்டுவிட்டு அனுமதி கொடுத்து விட்டா செல்லாமல் என்று சொல்லி கோச்சு முடியும் ஆகினாலே இறைவனுடைய சட்டங்கள் இருக்கின்றதே அது மிக மகா பயங்கரமான சட்ட திட்டங்கள் சட்ட திருத்தங்களை மீறிவிட்டு எண்ணுகின்றார்கள் அவர்களுக்கு அந்த வாழ்வு தரப்படுகிறது என்பது எழுத்தினுடைய உறுப்பாயில் ஒளிந்து போவதை பார்க்கிறோம் இந்த மானமும் பூமி ஒளிந்து போது நலமாயிருக்கும் என்று சொல்லியே வசனத்தை உறுதிப்படுத்த வேண்டும் நிலைநாட்ட வேண்டும் அதன்படி வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு பொருட்சை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனுஷர்களை கூட்டி சேர்ப்பதற்காக பணம் செம்பாதிப்பதற்காக புகழ் தேடுவதற்காக அல்ல மனு மக்களை தேவகுமாரினுடைய திட்டத்தின்படி ஆள வைப்பதற்காக பேசுதாத வந்து நோக்கத்தை மனுமக்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதற்காக சபை உருவாக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நாம் தைரியமாக அழுத்தமாக சொல்லுகிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அங்கே அனினியாவை தேடி போகின்றார் சவுல் அந்த ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறார் அனிலியா இடத்தில் இருக்கிறேன் என்ன அனுப்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்ட போது இல்லை நான் அவரை பிடித்திருக்கிறேன் அந்த அனிலியா வந்து ஜபித்த பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது அவனுக்கு பார்வை கிடைத்த கடவுளுடைய தரிசனத்தை பெற்று வந்தான் கடவுளோடு பேசினவன் தான் கடவுளே குருடலாக்கி விட்ட பிறந்த கண்ணை மக்கள் தெய்வீகத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாதபடி குருடலாக இருக்கின்றபடினால் கண் திறக்கின்ற ஒரு ஊழியத்தை ஒரு அப்போ சமனுக்கு அன்றைக்கு கொடுத்தது போல இன்றைக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுவது பவலை மறுபடியும் வளர்த்து என்ன அதிகாரம் கொடுக்கிறார்க்கு தெரியுமா எந்த ஊழியத்துக்கு அவர் பிடித்தார் தெரியுமா அப்போது அதிகாரம் அவர்கள் என்னை என்னை விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பு அப்படியான ஒரு மனசை இயல்சினாத விசுவாசிக்கிறபடினால் அவருக்கு முதலால் என்ன கிடைக்கணும் தெரியுமா பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் இப்போ இயல்சுனாதிரி விசுவாசித்தவுடன் அவர் பார்ஷலாக பிரசிங்காகணும் தனக்கு அற்புதம் நடத்துவதற்கான மரம் கிடைக்கணும் எதிர்பார்க்க வேண்டும் மன்னிப்பு என்ன கிடைக்கும் மனுஷனா இருந்தா பாவம் சரி தானே அப்படிதான் சொல்லுவாங்க கிடைத்து விட்டது எந்த வசனத்தில் மட்டும் கிடைத்ததுன்னு சொல்ல இயலாது என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டே என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பெளை விட்டு ஒளிநடத்திருக்கும் செய்ய முடியாது சாத்தானாக இருக்கிறபடியால் எந்த நேரத்திலும் தூங்கும் போது விழித்திருக்கும் போது எப்பவும் அவரை பாவச்சியை ஏற்றி கொண்டே இருப்பார் காரணம் அதிகாரம் இல்லாம சாத்தானுடைய கரத்தில் இருக்கின்றது உலக பொல்லாதது உண்மையுடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புவதை சொல்லி பவுளை கற்பரி அழைப்பதாக சொல்லுகின்றார் குருடனாக இருந்த பவுல் ஒரு அநீதி ஆயுள் கழுவதுக்கு என்ன தெரியுமா கர்த்துடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்லி அப்போ அதிகாரப்படுத்தப்பட்ட தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்தை பாவம் போது கழுவுவதற்காக ஒரு நியமன மர்சனாகி அறிஞியில் ஒப்படைத்து ஞானஸ்நாதத்தின் மூலமாக பாவம் கழுவப்பட வேண்டியதை கள்ள பிரசிக்குவார்கள் ஞானஸ்நானத்தை பற்றி பிரசங்கிக்க ஆட்கள் வராது சபகாரங்கள் விடமாட்டான் காணிக்க வராது ஆனாலே அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏன் சுவை ஏற்றுக்கூட அவர் ரசிக்கிறார்கிறார நமக்கு தெரியாதப்பா இப்படிதான் ஊழியர்கள் பிரபலமான ஊழிகாரி தெரியும் அப்படி ஆரம்ப அவரோடு கூட உழைச்சு கொண்டிருந்தவர் இப்படி வளைந்து அதாவது முட்டுக்கு மேலே உட்கார்ந்துவிட்டு அப்படி தலை முட்டிலேட்டி கொண்டிருந்தது அப்படி வளைந்திருந்த ஒரு ஆள் மருத்துவம் குணமாக்க முடியாதபடி பொய் கோயில்களை பல மாதங்கள் மரணங்கள் படுத்து கிடந்தவர் அண்ணாச்சி பையன் ஒருவர் இப்படி மெர்கண்ட் பேங்க்ல மேனேஜராக இருக்கிறார் அவர் நம்முடைய காலேஜில் படித்துக் கொண்ட சபைக்கு வந்து விசுவாசியான சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுக்கிறார் விடுதலையாக வேண்டும் பண்ணி பாகி ரொடுப்பதற்காக சொல்லுகின்ற பாவிகளை சொல்ல மாட்டாங்க சொன்ன மக்கள் வர மாட்டாங்க குடிச்சிட்டே இருப்பா கொள்ளையடிக்கிறத இருந்துட்டே இருந்து வியாபாரிகள் ஆசிர்வதிப்பார் உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும் அதுல ஒரு சில எளிமையாட்சி கொடுப்பாரு சம்பாதிச்சு உங்களை கொடுத்தேன் எனக்கு நிறைய கிடைத்தது இப்படித்தான் மதுமக்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே தவிர ஹேம குமார் உலகத்துக்கு அறிவிக்க முடியாத தேதலையாக்குவதற்காக கடைசியாக அவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் அழைத்துக் கொண்டு வந்து அதற்காக பாதவரிக்கை சீரைத்து உபதேசம் கொடுத்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலைமை வர ஆரம்பித்து நிமிர்ந்து நிமிந்து நிமிர்ந்து கடைசி ஆள் கட்டமாக நடந்து நியாயசாரம் பெற்று அபிஷேகம் பெற்று அப்படி வரை குடும்பத்தை நடத்துவதற்கான எல்லாம் வந்து விட்டது அவருக்கு கடவுளுக்கு ஊழிய ஆசை நம்முடைய ஊழியம் ஆரம்ப காலம் யாரையும் ஊழியத்துக்கு நடந்து எடுப்பதற்கான உத்தரவு கால வசதியும் இல்லை அதனால இவர் இவரிடத்தில் ஒரு பிரபலமான போதும் போய் சேர்ந்தார் என்றவர் ஊழியர் செய்தார்கள் அப்படி இருக்கும் இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது ஒரு நாள் கட்டாரம் தம்பி சிஎஸ்சி கவர்மெண்ட்டை போல ஞானத்தை பத்தி பிரசலம் பண்ணுறீங்க என்னை எப்படி பிரிக்க தெரியுமா பணக்காரனாக மாற்றுவதற்காக பாவ திரும்ப விடுதலை கொடுப்பதற்காக உலகத்துக்கு வந்தார் பாவத்தினால் தான் மனுஷனுக்கு சாபமும் சாபத்தினால் தான் ரோகமும் கவலைகளும் கண்ணீர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக உலகத்துக்கு வந்தார் குமாரனை புரஞ்சாதிகளிடத்தில் அறிவிக்கும்படி அவர் என்னை அனுப்பினாரி அப்போசராகிய பிரசுத்தொல்லுகின்றார் மற்ற மதத்தில் உள்ளவர்கள் பெரியவர்கள் யாரும் கர்மத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறார்கள் கிறிஸ்தவரை சரியாக காண்பிக்காது மகாத்மா காந்தி என்ற புத்தகத்தை எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார் கிறிஸ்தவனுடைய உபதேசங்கள் மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானது இந்தியாவில் வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் அந்த உபதேசத்தின்படி வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் இந்தியா நாடு என்றைக்கியோ கிறிஸ்தவ நாடாக ஆகியிருக்க முடியும் அப்படின்னா சுத்தமாக வாழ்ந்திருந்தால் எல்லாரும் பரிசுத்தம் அடைந்திருக்க முடியும் என்று அவர் சொல்லுகின்றார் தாரும் என்று சொல்லி உலாசு போட்டு கூட்டப்போட்டு ஒருவரை மார்க்கத்தில் உங்கள் மார்க்களை சேர்ப்பதற்கு காடு மலை எல்லாம் தேடி அலைகிறீர்கள் சேர்த்த பிறகு உங்களை விட இரட்டிப்பாடு நகரத்தில் தள்ளுகிறீர்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுதான் இப்படி காலத்தில் நெருங்கி உயிரலை விட்டு வழி நடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவை நடத்துக்கும் திரும்பும்படிக்கு கண்களை திறக்கும்படி என்னை அனுப்புவதற்கு சொல்லுறிய அப்படியே பகலுக்கு தேவன் தரிசனம் கொடுத்த பார்வை கிடைத்த போதும் பரிசுத்தால் கிடைத்த போதும் என்ன கிடைக்கல தெரியுமா கிடைக்கின்றது மாத்திரம் பண்ணிடுறாங்க அப்படிதான் மக்கள் பாவத்திருந்து விடலேயே ஆகிவிடுவார்கள் மலைக்கு கொண்டு போய்விட்டு உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களையும் காண்பித்து என்னை பணிந்து கொள்ளும் அப்பொழுது என்று சொன்னது போல பகுதி மீது வார்ப்புகளை கேட்டு ஞானஸ்தானத்தை சொல்லிக் கொள்ளப்படுகின்ற உலகத்திலே தேவனுடைய பார்வையிலே அது ஒன்றுமில்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் இருந்து தமிழகத்திற்கு என்ன ஊழியத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன நான் அன்றாடத்தில் ரொம்ப மண்டாடினேன் ரொம்ப சின்ன பை நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே அவர்கள் எனக்கு ஊழியம் செய்யவில்லை சொந்த வருமானத்திற்காக குடும்பத்திற்காக புகழுக்காக ஊழியம் செய்கிறார்கள் என்னுடைய ஊழியம் என்றால் நான் சொல்லுவதை சான் என்னுடைய ஊழியம் அவர் செய்வார சொல்லாதே ஒன் ஆகையால நீ அந்த ஊழியர் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்படியே சரியானவரேதாவது சொன்னீர்கள் என்றாலும் நாங்கள் அதை சொல்லுவோம் என்னை காண்பிக்கிறதோ அதை வாசிக்கிறோச ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாசனம் மெய்யாகவே மெய்யாகவே சத்தியமாக சத்தியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் காண்கிறது என் செய்ய மாட்டார் அலோயா நம்முடைய குமாரனை சுயசல்சமாக அறிவிக்கும்படி என்று நினைப்பார் அலோலியா நாற்பது ஆண்டுகளுக்கு இன்று வருமான ஆண்டவர்களே சொல்லுகிறார் என்று மாத்திரம் செய்து கொண்டு வருகிறோம் மனிதனை பாபத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் பாவிகளை ரிப்பதற்காக கிறிஸ்தியத்தில் வந்திருக்கிறார் சொல்லுகின்றபடியால் அந்த ரட்சிப்பு தான் கிடைக்கிறது எங்க போன தெரியுமா ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படும் பரலோகத்தில் அதேக வாசலம் உண்டு எனக்கு அங்கே ஒரு சொல்லி இயேசு அதிரிச்செல்லவில்லை புரிய மாதிரி விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானம் பெற்றவர் சிறுவில சம்பாதித்து வைத்துவிட்டு நம்முடைய அப்போ சொல்லுற அதிகாரிகளை உபதேசங்களை கற்றுக் கொடுத்து விட்டு கடந்து போனார் உங்களுக்கு அட்லேட்டை ஆவற்றையும் கைகூலும் படிக்க உபதேசம் பண்ணுங்கள் கிடையாது கை கொள்ளப்படலாம் போல ஒரு சிறு கூட்டத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றது அந்த கூட்டத்தில் நாம் சேர்க்கப்பட்டதற்காக ஆண்டவரம் அதிகமாக சேர்ந்ததுனாலே பேசுகிற ஏற்றுக்கொண்டபடி என்ன கிடைத்திருக்கிறது என்பதை பதவிக்குரிய மக்களாக அதற்காக அதிகமாக நேர்மை பாராட்ட வேண்டும் என்று ஆவியானது மூன்றாவது வாசிக்கலாம் புரஜாதிகள் சுவிசசத்தினாலே உடல் சுதந்திரரும் ஒரே செலுத்து அவர் மனித வாக்குத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறான் என்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றார் எண்ணிக்கொண்டிருந்தார் புறஜாதிகளுக்கும் இந்த ஆசிர்வாதம் உண்டு என்று பவலுக்கு விதமாக சுயசசத்தை இப்படி அறிவிக்க புரஜாதிகள் சுயசசத்தினாலே உடல் சுதந்திரனு ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாய் கிறிஸ்துகள் அவர் பணித வாக்குத்திற்குடன் பங்காளிகளுமாக இருக்கிறார் என்கிற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 இங்க இருக்கிற எந்த ஊழிய காரணத்தில் போய் பைபிள் செடி எடுத்துக் கொள்ளாதபடி அவர்களுக்கு தேவனையை நேரடியாக கற்றுக் கொடுத்து இந்த ஊழியர்கள் இன்றைக்கு பிரதாசி அறிவித்துக் கொள்ளியா உதவ உலகத்திற்கு எல்லா கருத்தவர்களும் ஒரு சபை உருவாக்கும் பொழுது ஜெபித்து கேட்டுதான் பெயர் வைக்கிறார்கள் அன்று அவர்களுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார் அந்த பெயருக்கு தக்கபடி ஊழியர்கள் இந்த சபை உருவாக்குகின்ற பொழுது பல தலைவர்கள் அவர் கலந்து இருக்கிறார்கள் கூட்டத்தில் புதிய சொல்லியிருக்கிறார் சிலர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் கடவுள் சொல்ல வைத்து விடுங்கள் என்று சொல்ல முதலாவது ஊழித்து வந்தபொழுது ஒரு பிரசித்தி ஆவிக்குரிய தலைவர் ஒருவர் அவர் கண்டு ஒரு நாளிகளிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார் எப்படி என்ன ஒழி செய்தீர்கள் எப்படி என்று சாரித்துக்கொண்டு சபைக்கு என்ன பேருந்து கேட்டார் புதிய சபை நினைச்சார் அவர் அப்படியே அவருக்கு ஒரு ஸ்டன்னாகிவிட்டது தம்பி இதுவரை பேரமைப்பதற்கு யாருக்குமே மனவரவில்லை யாருக்குமே ஆண்டப்படி சொல்லித்தரவில்லை உங்கள் தலைவருக்கு எப்படி வெளிப்படுத்தி இருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷத்த தலையை தந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் போனார் உரியமானவரே ஆவிக்குள் பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் உலகத்திலும் எழுப்ப வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டு தங்களால் ஒன்றே செய்ய முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் தங்களுடைய ஒற்றுமையாக வைக்க முடியாது ஒற்றுமையாக வைக்க முடியாது உலக மனித ஒரே எண்ண முடிவலாக ஒரே உபதேச முடிவலாக ஒரே சிந்தை முடிவிலாக தெய்வீக அன்புடிவிலாக ஒரே சரிதமாக மக்களை உருவாக்குவதற்கு ஒரு தலையை கருத்து போனால் மனிதனால் அது காரியம் என்பது உங்களுக்கு அறிவித்து பெந்த ஒரே ஐக்கியமாக வேண்டும் ஒரே தலைக்க வேண்டும் என்று பல தடவை உலக நாடுகளில் உள்ள தலைவர்கள் கூடி முடிவெடுத்தார்கள் யாரை தலையாக வைப்பது ஒவ்வொரு தலைக்கும் கீழ்பிடி மாட்டேன் என்று வாழ்கின்றவர்கள் அதனால பெரிய மாண்கள் கடைசி ஆட்கள் ஒரு தலையை கொடுத்து போதத்தை செம்மையாக அறிவித்து விதமாக தனியாக அவர்களுக்கு தேர்தலாக கட்டி எப்படி அப்போசனி பொருத்த போவதில்லை அந்த அப்போ சனத்தில் அனுப்பாதபடிக்கு சில காரியத்திலே புற ஜாதிகளுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைகும் முடிக்கும் என்ன எண்ணார்கள் எல்லா நாட்டிலும் இருக்கிற யூதர்கள் சகல ஜாதிகள் இருக்கிற யூதர்களுக்கு சுயிசர்மாரிக்கு சேரி சென்றவர்கள் மாத்தவிர புறஜாவிகளுக்கு அறிவிக்கவில்லை என்று மாற்றி அமைப்பதற்காக கொர்மையளி வீட்டுக்கு அனுப்பியிருந்த போதிலும் அப்போ ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருந்தார்கள் அப்போது புறஞ்சாவிகளுக்கு சுயசம் அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டதை அறிந்து தூண்களாக எண்ணப்பட்டாலும் அலங்காரம் கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறார் ஆகினால் புரியமான தேமஜானமேசுவை ஏற்றுக்கொள்கின்றவர்கள்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 என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்த அறிவித்தார் ஒரு வாக்கு அந்த வாக்குத்தம் யூதர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் புலஞ்சாதிகளுக்கும் அந்த வாக்குத்தம் உண்டு என்று சொல்லி பரிசுத்தவர் சொல்கிறார் ஒன்றிய இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது என்ன வாக்குத்தம் என்று நமக்கு வாசிக்கலாம் அழிப்பேன் என்பதை அவரோக்கு அது இசுரவேலுக்கு மாத்திரமல்ல புரட்சாதிகளுக்கு உண்டு என்று சொல்லி பவுலடியார்களுக்கு கருத்து தெளிவாக வெளிப்படுத்தியா பிரியமான இன்றைக்கு இருக்கின்ற யூதர் ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை அன்றைக்கு இருந்த சபையாறு பெற்றிருந்தார்கள் தவிர யூத வந்த மக்கள் மாத்திரத்தை பெற்றிருந்தார்கள் மாறுபாடுகளிலே மக்கள்வனை பெற்று ஏற்று என்ன கிடைக்கிறது தெரியுமா ஆதாம் இழந்து போன இவன் மறுபடியும் பெற்றுக் கொள்ளுகின்ற மனிதர்கள் முதலாம் இருக்கிறார்கள் இனி அடுத்து மரணம் என்று சொல்வது சரீரத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை குறிப்பிடுகிறது வேதனை உள்ள வாழ்க்கை மாவுசத்தில் இருக்கும் போதே பலவிதமான வேதனை குழுமம் வாழ்ந்து கொண்டிருப்பது முதலாவது மரணமாக இருக்கின்றது அடுத்து எந்த வேதனைப்படக்கூடிய நரகத்துக்கு சொல்வது இரண்டாம் மரணம் என்று சொல்லுவேன் சொல்கின்றது அந்த இரண்டாம் இடத்துக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் நிச்சய ஜீவனை அடைந்திருந்தால் இடத்துக்கு செல்ல முடியாது அப்படி இல்லாத எல்லாருமே அழிப்பினது குமாரனை அறிவிக்கின்ற ரகசியமானது ஆகாமி உணர்ந்து போன ஜீவனை மறுபடியும் மனுஷன் பெற்றுக் கொள்ளப் போகின்றான் தேர்தலுக்கு வார்த்தைகள் பேசிக்கொண்டிருந்த பொழுது விசுவாசத்தை எல்லாருமே இறங்கி விட்டார் கோயில் தாலகாவில் ஒரு கிராமம் மீனாட்சிபுரம் ஒரு சிறிய கிராமம் சிஎன்சி ஆலயம் உண்டு அந்த ஊர் மக்கள் ஆறு சேர்ந்தவர்கள் அங்கே ஒரு வாலிபன் வந்து நம்முடைய சபையார் அவர் எங்களை ஒரு எங்களுடைய ஆலயத்தில் வந்து ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் ஊர் மக்கள் ஆறு விரும்புகிறார்கள் என்று அழைத்துக் கொண்டு போனார் சாயங்காலம் ஆறு மணிக்கு லாப வேலையிலிருந்து வந்து மணிக்கு வந்தார்கள் அந்த ஆலயத்துக்கு வந்து எல்லாருமே பரிசுத்தாவிட்டார்கள் மிக வருத்தமாகிவிட்டது ஆரோவினி எல்லாருக்கும் ஜெமித்து விட்டு அனுப்பி வந்த பொழுது அவர்கள் உள்ள வந்து ஐயா எங்களுக்கு அந்த பரிசுத்தாவி வேண்டும் என்ன விசுவாசிக்க மனமில்லாத பெரும்பகுதி கூட்டங்கள் கிறிசமாக பெருகி வந்து கொண்டே இருக்கிற அறுதியான நமக்கு அந்த விசுவாசத்தினுடைய கலவை திறந்தபடினால விசுவாசத்தை துவக்கிவிட்டபடினாலே அந்த விசுவாசத்தினால் இந்த நன்மைகளை பெற்று நிச்சய ஜீவன் எந்தெந்தைக்கும் சாகாதிருக்கிற ஒரு வாரம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது அப்படிதான் இரண்டாம் இடத்துக்குள்ள செல்லாதிருப்பதற்கு என்னமாக வாழுவதற்குரிய ஜீவனை நாம் அடைந்திருக்கிறபடினால் அது குமாரனாகி கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக குமார் உலகத்துக்கு அறிப்பினது மதமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல மதத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மலச்சண்டைகளை என்பதற்காக மனிதனுக்கு என்பதற்காக அதிகாரம் இப்படி சொல்லி இருக்கிறது ஆசைக்கலாம் ஞான அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன் ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு ஹேவன் தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார் என்று பரிசு சொல்றது உலகத்தில் வாங்கக்கூடாது ஒரு செல்வம் புருஷனுடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கிடலாம் இயேசுநாதருடைய ஜீவனை யாருமே வாங்க முடியாது இலவசமாக நமக்கு தருகின்றார் அவரோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக நித்திய ஜீவனை உலக தொகுத்து மனுவை தீர்மானித்திருந்த இந்த கடைசி நாட்களில் தேவன் மீது விசுவாசமாயிருக்கிற நமக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லி பரிசுத்துவதாக இருந்தோம் பிரியமானவர்களே இந்த நித்திய ஜீவனை புறஞ்சாதிகள் எல்லாரும் வேதத்தை அறியாதிருந்த மக்கள் கல்லையும் மண்ணை தெய்வம் என்று அந்த இயேசு கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு அந்த நித்தியஜிவன் பெற்றுக் கொள்ளக்கூடிய முறைகளை கற்றுக் கொடுக்கின்றபடி பெற்றுக் கொள்கின்ற ஊற்றுகின்றபடி நாள்கின்றார்கள் ஆகினால் அப்படி நாம் பெற்றுக் கொண்டதற்காக ஆண்டவர்கள் ஊழியன் செய்து கொண்டு பிரசனம் செய்து கொண்டிருந்த போது அப்போ அதிகாரம் முதலமைச்சர் வார்த்தைகளை வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாசங்களை பேசுகிறது தேவனை புகழ்கிறதையும் விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின புறகாதிகள் மேலும் கொழிந்திரளப்பட்டதை குறித்து பிரபித்தார்கள் அப்பொழுது நம்மை போல பரிசுத்தாய் பெற இவர்களுக்கு ஞானஸ்தானம் பெறாதபடி எவராகியும் தண்ணீரை என்று சொல்லி அவர்களுக்கு கட்லை அதாவது அவர் இந்த வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிறார் மரம் புறஜாதிகள் மேலும் குறித்து பிரமித்தார்கள் மாத்திரம் தான் கிடைக்கும் நினைச்சிட்டே இருந்தாங்க அப்படி இருந்து மறுபடியும் எல்லா இடத்துக்கும் போறது அவர் விரும்பவில்லை ஒரு பெருமை அடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டது சமுதாயம் இல்லை புறஜாதிகளுக்கும் அதை கடவுள் யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் தேவனாக இருக்கிறார் என்பதை வளர்க்கும்படியாக பவுல் மூலமாக கத்தர் கரியசீதார் என்னத்தில் வாசித்திருக்கிறார் ஆம் பிரியமான தேவஜானவே நம்ம ஆறும் புரஜாதிகள் தேவனற்றவர்கள் தேவனை பற்றி அறியாதவர்கள் எப்படியோ கல்லையும் மண்டையும் தெய்வமாக வணங்கி வேறு ஆண்டவர் மாதிரி ஆண்டு கொண்டிருந்தால் சொன்னது போல ராட்சஸ்வர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்துக்குள் இருந்த மக்களாகி நமக்கு இயேசுநாதிரி அறிந்து கொள்ளும்படியாக தேவக்குமாரி அறிந்து கொள்ளும்படியாக அவரை சுவாசிக்கும்படியாக அவர் மூலமாக வாக்குத்தொத்தம் பண்ணப்பட்ட ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக கரும கிடைத்திருக்கிறபடி நாள் மேன்மையடைந்தவள் என்பதை அறிந்த ஆண்டவர் உலகத்துக்கு அனுப்பினது அவருடைய ஜீவனை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மறுபடியும் யாரும் வாசிக்கலாம் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாக ஒரே சரீரமாக மாறும்படியாக புறஜாதிகளுக்கு அந்த வாக்கு திட்டம் என்று அப்போ கிரிசுவோடு ஒன்றாக இணைந்து கொள்ளும் பொழுது குமாரனாக தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடுகின்ற தேவனுக்கு இருக்கிற எல்லா மரியாதைகளும் மதிப்புகளும் அவருக்கு தரப்படுகின்றது புறஜாதிகளுக்கு சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு இரவு நடத்தி வருகின்றார்கள் ஆண்டவர்களோடு விட ஒரே சரீதமாக மாற விரும்புகின்றார்கள் இன்றைய சமுதாய மக்களை சரியாக ஏற்றுக்கொள்கிறதில்லை எவ்வளவு படித்திருந்தாலும் சமத்துவம் உரிமை கொடுத்திருந்தாலும் சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் அவனவன் ஜாதியிலே தாங்கள் தான் பிரிவல் என்று சொல்லிக்கொண்ட பெரிய கவிளையை காட்டிக் கொள்ள மாட்டார்கள் மிகவிட இந்தியாவுக்கு நீங்கள் கொடுத்த ஏரியாவுக்கு அங்கே கடந்து செல்லும் பொழுது கிராசிலே தரமாட்டார்கள் மண்ணு சட்டியில தான் தீ சாய தருவார்கள் ரயில்வே ஸ்டேஷன் பிடித்த சமுதாய சுதந்திரம் கிடைத்த இந்தியாவிலே இப்படிக்கும் பிரயாணம் பண்ணி இருக்கிற மக்களுக்கு மாத்திர தெரியும் முதல் முதலாக விதமாக ராஜஸ்தான் ஊழித்து சென்றிருந்த பொழுது ட்ரெயின் ஒரு நிலவை சாயா குடிப்பதற்காக சாயா கட்டும் பொழுது ஒரு சட்டி எடுத்து காலையில் நிறைய சட்டி வைத்திருக்கிறான் ஒரு ஸ்டேஷன் அந்த குப்பைகள் சட்டியில மண்ணு வாட எல்லாம் அடிக்குது எண்ணம் இருக்குது வெளியே அடுத்த குடிக்கணும் குடிக்கிறது தண்ணியும் கிடைக்கல கட்டாயம் குடித்தாக வேண்டிய நெருப்பந்தமாகிவிட்டது இப்படி இந்த ஆலயத்தை கண்டுபதற்கு மாறுபடும் வாங்கிறதுக்காக ராஜஸ்தான் சென்றிருந்தோம் அப்பொழுது மார்பு வாங்கி வைத்து விட்டு ஒரு டீ கடைக்கு டீ முடிக்க வியாபாரிகள் அவங்க மல ஜாதி இனத்தை சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் பணக்காரல தானே ஆனாலும் சமுதாயத்தின தாழ்த்தப்பட்டவர்கள் அங்க டீ கடைக்கு சென்ற பொழுது அவன் ஆறு பேரை பார்த்து ஆறு கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கா ஆறு சட்டி திக்க எதுல சாய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்களும் மெதுவாக மூணு சட்டில கொடுங்க மூணு கிளாஸ்ல கொடுங்க ஒரு சொன்னார் படித்தவர் தான் பணக்காரர் தான் சொந்த கோரி வைத்திருக்கிறார் சமுதாயத்தில் விதமாக தான் வாழ முடியும் போட்டு கொடுத்துட்டா கஷ்டம் தான் வந்துட்டாங்க ஏன் தெரியுமா இந்தியா அப்படியோட சுதந்திரம் பணக்காரன் சுதந்திரம் கிடைத்திருக்கலாம் இன்னும் ஜாதிபெறிகளும் சமுதாயம் இருந்து கிறிஸ்துவார்கள் ஏற்றுக் கொடுக்கிறதால சமத்துவம் கிடைக்கின்றது ஒரே சரீரமாக அந்த மக்களோடு கூட வாழ முடியும் என்று விரும்பி வருகின்றபடினால் அந்த சட்டம் போட்டு தடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கர்த்த திட்டங்களா உடை தெரிந்து கொண்டிருக்கிறார் வேலை ரொம்ப தீவிரமாக பரவி வருகிறது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அங்குள்ள மக்கள் எல்லாம் ஊழியர் மாநாட்டுகளாக வந்து கலந்து விட்டு மக்களோடு கூட அன்பை பார்த்து விட்டு போய் அங்குள்ள மக்களுக்கு சொல்லுகின்றார்கள் இந்த சபை மற்ற சபையை போல அல்ல மற்றவர்களை போல அல்ல இது ஒரே சரீரமாக ஒரே குடும்பமாக இருக்கின்றது ஆகினால் இந்த சபையில சேர வேண்டும் என்று கூட்டம் மக்கள் சேர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்ன கிடைக்க போறது தெரியுமா ஒரே சரீரமாக ஒரே சரீரமாக இணைந்து விடுகிறார்கள் ஜீவனே பெற்றுக் கொண்டபடினாலே அந்த ஜீவனோடு ஜீவனை கொடுத்த சரீரத்தோடு கூட ஒன்றாக இணைந்து விடுகிறார்கள் என்று பரிசு மேதாக மதிப்புகின்றபடினால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மை கிடைத்திருக்க உலக ரசிகர் ஆகிய ஆண்டவர் உலகத்தில் உண்டாக்கிய ஆண்டவராகிய பிள்ளையாக அவருடைய சரிதமாக நாம் மாறியிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கின்றபடியினால் நம் எவ்வளவு பெரிய மேன்மை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நிகழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்று உலகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் கலாச்சார மூன்றாம் அதிகாரம் எப்பொழுது அவர் ஒரே சரிதமாக மாறுகிறான் என்று எழுதியிருக்கிறதும் ஆசைக்கலாம் பேரை பொ கன்னியூர்ல ரொம்ப பொதுவாக பேர் வச்சிருக்காங்க மத்த டிஸ்டிக்ல கூட எப்படி பாக்கல வாழ்ந்து கொண்டிருக்கிற அங்கேதான் இருக்கும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றேன் புரியமானவர்களே ஒரே சரீரமாக உங்களே கிறிஸ்துக்குள்ளி தடுத்துக் கொண்டீர்களே கிரேக்கன் என்றும் இல்லை என்றும்டிமை என்று சு பெண்மில்லை பெண்மில்லை கிறிஸ்துள் ஒன்றாக இருக்கிறது கிறிஸ்தியாக இருக்கிறீர்கள் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள் என்றும் கிடைக்க என்றும் இல்லை அடிமை என்று சுயாதன என்றும் இல்லை ஆனந்த பண்ண எல்லாரும் வந்தால் ஒரே சரீரமாக இருக்கிறோம் தேவை ஜனமே இந்த வசனத்தை வச்சுட்டு பொம்பளை எல்லாம் பெரிய பாஸ்டர்கள் ஆயிட்டாங்க ஏன்னா கிறிஸ்துகள் ஆனந்தம் என்று சொல்லுதான் போட்டுக்கலாம் அதனால ஆம்பளை மாறி இருக்கலாம் நடிக்கலாம் என்ன வேதவசனம் அதைத்தாலும் தெரிந்திருக்கிறாலே தவிர கிறிஸ்துகள் ஏற்றத்தால் இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தவிர ஆணாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி சொல்லவில்லை ஆகனால் அருமையான இல்லையே கிறிஸ்துவனுடன் ஒரே சரீரமாக மாறுகின்ற ஒரு உரிமை கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே என்று சொன்னால் அது பேதம் கொடுத்து சுவிசேஷம் அல்ல என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் ஒரே சரீரமாக மாறுகிறான் என்பதை சாத்தான் அறிந்திருக்கின்றபடியினால் கடைசி சுவரைக்கும் பிரிவினாக இருந்து அடிப்படி அடிச்சு சென்றுட்டே போகட்டும் ஆண்டவர ஆசீர்வதிக்காமல் இருந்துட்டு போகட்டும் சகோதரர் ஒருமித்து வாசம் இன்பமாக கட்டிடுவார் ஒற்றுமை இல்லாமல் ஆசீர்வதிக்க மாட்டார் ஜீவனை கொடுக்க மாட்டார் என்று அறிந்திருக்கிறார் அதைத்தான் பிரசங்கிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துக்குள்ளாக பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை hallelujah அருமையான தேவ ஜாதமே நம்மை ஆண்டு அழைத்திருப்பது வாக்குத்து நித்திய ஜீவன பெற்றுத்தருகின்றது அந்த ஜீவனே எல்லாரும் ஒரே சரீரமாக மாறிவிடுகிறார்கள் அது ஞானசானத்தின் மூலமாக நடக்கணும் என்று பலசுத்தர் படிப்புகிறது குளவசிரியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று பூர்ண அறிவடை அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெளிமாண்ட ஒரு புதிய ஜீவத்தினம் பெற்றிருக்கின்ற மகாலியா ஒரே சரீரமாக மாற்றப்படுற சரீரம் இயேசு கிறிஸ்துவை போன்ற சரீரமாக ஒருவருக்கொரு பொய் சொல்லாதவர்கள் பழைய மனுஷனும் செய்திகளை கலைந்து கொண்டு சிறுச்சத்தினுடைய சாயிரம் ரூபாய் பூரண அறிவடையும் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே கிரேக்கன் இல்லை அதிலே கிரேக்கன் என்று இல்லை சேதனம் என்றும் இல்லாத என்றும் விருத்த சேதனம் இல்லாத புரஜாஜார் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை பழைய மனுஷ கலை எல்லாரும் ஒரே ஒரே சகோதரத்துள்ளவராக நான் உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவை என சொல்கிறார் குமாரணை பற்றிய சுவிசேஷம் அலுவலியா ஒரே சரித்துள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை எனக்கு அவர் வெளிப்படுத்தி அறிவித்தார் அறிவித்ததுனால மக்களுக்கு என்னப்பா கிடைச்சுன்னு கேட்டா ஒன்றும் கிடைக்கல சொல்லுவாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கு அறிமுகமான ஒரு பிரசங்கியா இரு பிரசித்தி பெற்ற பிரசங்கிறார் அவர் ஒன்றா நாகர்வோயில நாங்கள் ஊழித்து வந்த பொழுது பார்த்தோம் திங்கட்கிழமை காலையில நாங்கள் அவசரமா கன்னியாகுரி போண்டி இருந்தது பேசிவிட்டோம் தொண்டையெல்லாம் கட்டி போச்சதற்கு என்ன பிரதம கட்டி போச்சு நேற்று ஆறு இடத்துல பிரசரம் பண்ண வேண்டிய என்ன செய்த ஆட்கள் நாம தான் எல்லா இடத்தையும் மக்கள் குண்டம் குண்டமாக வருகிறார்கள் ஜெனிபிடி ஆகி குடிக்காரி பேசி கொண்டு இருந்த பொழுது கேட்டேன் ஆண்டவர் இன்றைக்கு வந்தா இத்தனை பேர் போவாங்க அப்படின்னு ஒரு வயலும் போக மாட்டா ஆனால் ஒரு ஒரு முகம் அப்படி என்னதான் சீரில் இருந்துச்சு கேட்டால் அதை எல்லாம் எழையாச்சு நம்ம கடமை சத்தம் போட்டு போற அவ்வளவுதான் அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர நிச்சயமாக ஒரு சரீத்தை உருவாக்கி இருக்கின்றோம் போன்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம் இயேசு பற்றுக் கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு இயேசு வரும்படி அவர்களுடைய பரமுகத்தை செல்வதற்கு ஆயுதப்படுத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் வெளியே கிடையாது என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் புரிய ஜனமே பயில் சொல்லு வந்தார் தேவந்தமுடைய குமாரனை அறிவிக்கும் அப்படி ஒரு தலைவரை தெரிந்தெடுத்து அவர் மூலமாக இந்த ஊழியங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றபடினால் எல்லாரும் ஒரே சரிதமாக ஒரு அவையும் பாடுபட்டால் எல்லா பாடுபடும் ஒரு அவை அறிவிப்பட்டால் எல்லா அவைகளும் சந்தோஷப்படும் என்று கிடந்து போக்கியத்துக்குள்ள வந்திருக்கிறபடி நாள் களைந்து போடுங்கள் சுத்தின அறிவாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறபடி நான் கிறிஸ்துவை தரித்திருக்கின்றோம் அவை பார்க்கிறவர்கள் சொல்ல முடியும் இருந்து ஒரு சகோதரர் தனியாக அங்கிருந்து வலியுறுத்து வருவார் மாசம் ரெண்டு நடமா கூலி வேலை செய்யற ஏறு உழுவார் சொந்த மாடுல்லாம் உண்டு ரொம்ப சினிமா பயிர் எம்ஜிஆர் விட்டுருவார் சாயங்காலம் சினிமா கேப்பாரு என்ன படப்பா எம்ஜிஆர் படம் மாட்டை அங்கேயும் விட்டுட்டு கலப்பையும் போட்டு அந்த ஆளோட விடுவாரா சினிமாவுக்கு காசில் கடவாயிட்டு போட்டு யாராவது சொல்லுவாங்களா பையன் மாட்டுலாம் காட்டுல போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க சொல்லி அவங்க அப்பா நாலு வார்த்தை ஏசிட்டு மாட்டை பார்த்து கொண்டு வீட்டுல கட்டுவாராம் இப்படி இருந்த சகோதரர் மா ஒரு சாக்கு பையில தான் வச்சிருப்பார் உடனே அப்படி சாக்கு பையை வைத்து வசூல பிரியாணம் பண்ணும் பக்கத்துல ஒரு புதிய எந்த சர்ச்சைக்கு போறீங்கன்னு கேட்டாரான் இவர் மேலே கூட பார்த்திருக்கிறார் போற அளவுக்கு எந்த அடையாளம் பேஜ் எல்லாம் குத்தல பைபிள் கையில வச்சிருக்கல பின்னடி அவர் கேட்டார் அழகு முகத்தில் பிள்ளை என்று தெரிகிறதப்பா பிரியமான தேவ ஜனமே கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லிருக்கிறது உங்களை என்னையும் பார்க்கிறோம் யார் என்று சொல்ல வேண்டும் தெரியுமா தோற்றத்தை பார்த்தவுடனே பழைய செய்திகளையும் களைந்து போட்டுவிடுங்கள் நிச்சயமாக நிமிடத்தில் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் என்னுடைய பிள்ளைகள் யார் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தின்படி அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஹலோ பிரியமானது ஒரு மனுஷனை இணைத்து விடுகின்றது ஒரே விடுகின்றது அவனை அதை விட்டு பிரிக்கவே முடிகிறது அங்க கூட்ட நடந்தா பக்கத்து கோயிலுக்கு போயிடுவாங்க ரெண்டு பஸ் எல்லாரும் எங்களுக்கு வர முடியல பக்கத்து சபைக்கு போயிட்டோம் பைசை வரத்தூடாது எங்க வீட்டுக்கு வந்தா வந்துட்டு போங்களேன் அப்படிதான் மற்றவங்கள சொல்லுவாங்க நம்முடைய சபை மக்கள் அப்படி அல்ல எத்தனை மைல் தூரத்துக்கு அப்பா இங்கேதான் வருகிற காரணம் அடைந்துவிட்டது வெளிநாட்டுக்கு போனாலும் கடந்து போயிட்டாலும் பழைய அரசிலே போக மாட்டான் கிடையாது எங்கள் ஐக்கியம் அல்லவன் தேவனோடு எங்களுடைய ஐக்கியம் பிதாமோடும் அப்படியே குமார்னா இயேசு கிறிஸ்தோடு இருக்கிறது ஆகையெல்லாம் நீங்களும் எங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று என்று நாங்கள் கண்டும்விக்கோம்யவான் ஒண்ணாம் அதிகாரி இப்படி எழுதியிருக்கிறது நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும் நாங்கள் கண்டும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் இயேசு கிரிசை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரே சரிதமாக மாறிவிட்ட பிறகு இந்த சரத்துக்குற சந்தோஷம் எல்லாருக்குமே மகிழ்ச்சி அடைந்த அவயங்களும் மகிழ்ச்சி அடைகின்றது போல பொருதமாக மாற்றி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் ஆகினாலே பழைய மனுஷனையும் அவருடைய செய்திகளை களைந்து போட்டு விடுங்கள் ஐந்தாம் ஆறு வாசிக்கின்ற பொழுது ஐந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் நாமுடைய சரீரத்தின் அமைவங்களாயும் அப்படி மாமிசத்திற்கு எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சுத்த போது எழுதுகின்றார் அவர் அந்த உணர்வு இருக்கின்றவர்கள் எதை குறித்து கவலைப்படவே மாட்டார்கள் அந்த தலைதான் பார்க்கின்ற கையில எறும்பு கிடைச்சாடனே போய் அந்த காலை உடனே தடை விட்டு அந்த இடத்தை கடிக்கிற இடத்தை மாற்றி விடுகின்றது இது போல முழு சமயத்தில் இப்படி ஆக்க வேண்டும் என்பதற்காக இணைத்திருக்கிறார் அறிவித்துக் கொண்டு வந்தது இப்படி நிலை நமக்கு வரவில்லை சரீரத்தில் இணைந்திருந்தாலும் நம்ம இப்படியெல்லாம் காணப்படுகின்றபடியால் அறிவடையும் ஒரேத்துக்கும் அழுதமாக எலும்புக்கும் உரியவனாக இருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த பொருளின் தெளிவாக எழுதி தந்திருக்கிற வேதத்தை நாம் கடத்தல் வைத்திருக்கிறோம் நாம் அவருடைய சரீரத்தின் அமைவங்களையும் அவருடைய மாமிசத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கு இப்படித்தான் இல்லாத வாழ்க்கைகளும் இருக்க வேண்டும் மனைவி புருஷனும் இணைந்து வாழ வேண்டும் ஒரே சரீரமாக இருக்க வேண்டும் என்று பின்னால் எழுதியிருக்கிறார் சபை என்று சொல்வது ஒரே சரீரமாக இணைக்கப்பட்ட ஒரு கூட்டம் குமாரனை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக குமாரனை புரஞ்சாளிகளுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கும்படி என்னை அனுப்பினர் இந்த ரகசியத்திற்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் ஹாலேலிய அப்போது சில கால ஊழியத்தில் எல்லாம் இதுதான் நடந்தது அபிஷேகம் நடக்கும் அவளுக்கு ஒரே சபையாக சேர்த்து கட்டுவார்கள் அவள் கடவுளோடு கூட இணைந்து வாழ்ந்து கடவுளுக்காக வாழ்ந்து சென்ற அதுதான் இந்த கடைசி நாட்களை திருச்சி எழுந்திருக்கிறது அருமை அவள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது மறுபடியும் வாசிக்கலாம் புல ஜாதிகள்த்தினால சுதந்திரிகளாக இருக்கிறார்கள் பணக்காரர்களோடு ஆட்களோடு சுதந்திரவாளிகளாக உண்டாக கவனித்துக் கொள்ளுங்கள் உலகத்துள்ள எல்லா செல்வங்களும் கூட இருக்கின்றது நாம் இயேசுநாத ஏற்றுக்கொண்டபடினாலும் மாறிவிட்டோம் அதற்குரிய எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி உரிமை தரப்பட்டு விட்டபடியினால் அதை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நம்ம பெருக வேண்டும் என்று சொல்லி ஆவியான சொல்லுகின்றார் சுவாமல் மனத்தில் இருக்கின்றபடியால் பழைய மனுஷன் செய்திகளை களைந்து ஓட்டு விடுங்கள் உடனே சுதந்திரவாளிகளாக ஏற்றுக்கொண்டவுடனே அவருடைய சுதந்திரவாளிகளாக மாறிவிடுகின்ற ரூமிருக்கே பவுனடியாக பிடிச்சி வாசிகளை பதினாறு வசனங்கள் பிள்ளைகளாக ஆகிவிட்டோமாம் அப்படி தேவனுடைய ஆவியான சாட்சி கொடுக்கிறார் பிள்ளைகளானால் சுதந்திரமான ஏற்றுக்கொண்டாலே போதும் காணிக்கை கொடுத்தால் போதும் கோயிலுக்கு போனா போதும் இயேசுநாத பிள்ளைகள்தானே பரம்பரையா கருசம் ஆடு பிள்ளைகள் பார்க்கவே மாட்டார்கள் ஜெவம் பண்ணி அனுப்பிளா அப்படிதான் கேட்பாங்க அப்படிதான் எல்லாரும் வருவாங்க ஜெவம் பண்ணுன்னு ஆசீர்வாதம் வேணும் மற்றபடி பிள்ளைகளாக வேண்டும் பரிசுத்தவை பெற்றுக் கொள்ள வேண்டும் வாக்குத்தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு அங்கீர்வாக மாணவரி மாறிவிடக் கூடாது ஏற்றுக்கொள்வதற்கு மனமற்றவர்களாக மாறிவிட்டார்கள் அதனால் அருமையான தேவஜானமே நம் அடைந்திருக்கின்ற மேன்மையானது நாம் தேவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆமியானவர்களாமே நம்முடைய ஆயுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் பிள்ளைகளான சுதந்திரது மாமே சுதந்திரது மாமேயா புறஜாதிகள் தேவனுடைய சுதந்திரர்களாக இருக்கிறார்கள் ஒரே சாக இருக்கிறார்கள் வாக்குத்துவத்திற்குடன் பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்கிற ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் ஹலோ அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்று அறிவிக்காமல் இருக்க முடியாதே என்று ஆணித்தரமாக அறிவிக்க ஆரம்பித்தார் போராடத்தில் யூதர்கள் பொறாமை கொண்ட அவரை அடித்து துன்பப்படுத்தி சரசல் எல்லாம் அடைக்க நாட்டு ரோமர்களை மற்ற நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்ற பொழுது என் புற ஜாதிகளுக்கு சொல்கின்றேக்கும் ஜாதியிலே உயர்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை அளிக்க வேண்டும் மதப்பிரச்சாரத்தை தடை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுவதற்கு என்ன தெரியுமா தங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து போயிடும் என்பதற்காக அவள் எவ்வளவு தடுத்தாலும் அதில் நிறைவேறிக் கொண்டே செல்லப்போகின்றதாலே அழுவியது கலாத்தியிலிருந்து கலாத்திசம் இருந்தது ஆனால் அவருக்கு ஆண்டோடி வெளிப்படுத்து உலக நாடுகளுக்கு எல்லாம் செல்லும் இது நம்முடைய கரத்திலும் அந்த வேதம் கடந்து வந்திருக்கின்றது பிரியமான தேவஜானமே இந்த இயேசு நாம் சரியாக ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக சுதந்திரவாளிகளாக மாறி இருக்கிற சொத்துக்கு தெரியுமா அழியாத ஒரு சொத்துக்கு அடைந்து அழைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் அழிந்து போகிறவர்களை குறித்து அதிகமாய் இந்த அழிந்து போகின்ற உலகத்தில ஆயுத அரசு அரசு ஆட்சி செய்யத்தான் போகின்றோம் அடுத்து அழியாத ஒரு உலகத்துடன் நாம் செல்லப்போகின்ற ஜிதன்படினால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மைகளை சரியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு செம்மையாக சொல்லித்தர வேண்டும் என்று உங்கள் மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் தேவ ஜனமே எப்படி சொல்வது கேட்க மாட்டாங்களே தப்பா சொல்வாங்களே என்று யாரும் பேசாதீங்க இப்ப செம்மையாக புரிந்து கொள்கிறனால் நிச்சயமாக அதை சொல்லாமல் இருக்கவே முடியாது சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு வாலிபன் ஒருவர் டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு இவர பார்க்க வந்தார் மெட்ராஸுக்கு வந்த இடத்துல அவர் ஏற்பட மாறி நடத்தி போயிட்டார் வாடகை வீட்டில் இருந்திருப்பார் அட்ரஸ் கொடுத்திருக்கிறார் வந்து தேடினா நண்பரே கவனம் இல்லை தேடி அடைந்தார் நம்முடைய விசுவாச கண்டுபிடித்து அவர் இங்க இருந்து போயிட்டார் போல கவலைப்படாதீங்கன்னு தெரியல அவர்தான் கூட்டிக் கொண்டு காட்டுறதுன்னு சொல்லி நாங்கள் இடத்தையும் அவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் வந்த இடத்துல பேசும்போது கத்தோரிக்கை சேர்ந்தவர் வேத புத்தக புத்தகத்தை ஒரு கூட அவர் திறந்து பார்த்தது வேத புத்தகம் பிறவிலிருந்து அவர் பிடிக்காத ஒரு புத்தகமாக மாறிவிட்டதாம் அப்படி என்ன சொல்லவர் இப்போ புத்த மதத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் என்ன கிடைக்கிறதுக்கே தெரியாது என்ன கிடைக்கிறது சமாதியா போடமை அதாவது கலரம் தற்கொலை செய்து கரையை முற்று மாதிரி வளர்ந்து போறதா மேன் நினைச்சிருக்கிறாங்க ஏன் பைபிளை படித்து பார்க்கக்கூடாது பைபிளினால எவ்வளவு பெரிய மேன்மை இருக்கிறது ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாது அதுக்கு அவர் சொன்னார் இந்த கட்டாயப்படுத்துறதா எனக்கு பிடிக்கல ஒரு சமது கட்டாயப்படுத்துகிறது ஏசுதான் தான் கடவுள் அவரை ஏற்றுக்கொண்டால்தான் மோட்சம் கிடைக்கும் என்று கட்டாயப்படுத்துகிறது மனித உரிமை பறிக்கிறதாக இருக்கின்றது ஆகினாலும் என்னை போன்றது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விளக்கம் எடுத்து நினைக்கிறபடி கட்டாயப்படுத்தி மருத்துவ சேர்ப்பதனால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போவதில்லை அதில் உள்ள நீர் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்தவருக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன் நான் ஒரு வழியாக சென்று கொண்டிருந்தேன் அங்கு பயங்கரமான அழிவுகளும் ஆபத்திலும் இருக்கிறது நான் அங்கிருந்து தப்பி ஓடி வருகின்றேன் உயிரினுடைய நண்பன் அந்த இடத்துக்கு போகிறீர்கள் மனிதர்களை நேசிக்கிற ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார் அவனை அங்கே போக விட்டு விடாதே நாங்கள் போய் பார்த்துவிட்டு வந்த பாலாளமாக இருக்கின்றபடி நாள் அந்த பாலின் நீர் சென்று கொண்டிருக்கிறீர்கள் தடுப்பதற்காக தான் கட்டாயப்படுத்துகின்றன தவிர என்பதை தெரிந்திருந்தால் அப்பொழுதே கிறிஸ்து ஏற்றிருப்பேனே இனி நான் வேத புத்தகத்தை படிக்கிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு கடந்து போன பிரியமான தேவை ஜனமே இயேசு ஏற்றுக் என்ன கிடைக்கும் என்பதை மனு சரியாக அறிவிக்காதபடினாலே இன்னைக்கு மனிதர்கள் ஒருவரி ஒரு பகைத்து ஒருவரி ஒரு அழிப்பதற்கு வரவில்லை ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்துக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மதிப்புகள் மரியாதைகள் கிடைக்க போகின்றதோ எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் கிடைக்க போகிறதோ அத்தகைய நமக்கு கிடைக்க போகிறது பரிசுத்தம் சொந்த கூட பிறந்த சகோதரன் கூட சொத்து கொடுக்க விரும்ப மாட்டான் கொஞ்சம் கூட கொடுக்க கூட மாட்டான் பழைய வீட்டையாவது அண்ணனு கொடுப்பான்னு நான் கொடுக்க மாட்டேன் வேண்டும் பழைய மனுஷன் சோமெல்லாம் அப்படித்தான் இருக்கு ஆகினாலும் பழைய மனுஷனையும் களைந்து போட்டு விடுங்கள் தரித்திருக்கிறதான நாம் ஏசு கிருசு கொடுக்கிற ஆசிர்வாதம் போதுமானது இந்த உலகத்துள்ளவிகளை குறித்து அதிகமாய் கவலைப்படாதபடியும் ஆள வேண்டும் என்று சொல்லி அவையான சொல்லுகின்றார் உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது அவருடைய பிள்ளைகள் ராஜாக்களாக பாட்டு பாடுகிற சேர்ந்து விட்டோம் அதனால அனைவரும் பாட்டு பாடுற கொடுத்த சொல்லுவாங்க இங்க மாத்திரம் பாடப்போறதில்லை பரலோகத்திலும் பாட போகின்றோம் அருமையானுடைய சுதந்திரவாளிகளாக மாறி இருக்கின்றோம் அப்படிதான் அந்த சாமியோடு கூட சுதந்திரவாதிகளாக இருப்பதற்கு எந்த மனுஷனும் ஒத்துக்கொள்வதில்லை சுதந்திரவாளிகளாக இருப்பதற்கு எவ்வளவு பெரிய மேன்மை என்பதை பெற மக்கள் உணர்ந்து சுதந்திரை காத்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சமத்தின பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சுதந்திரவாளிகளாக அவர்களோடு கூட அவருடைய எல்லா உரிமைகளும் பெற்றுக் நமக்கு உரிமை தரப்படுகிறது பிதாவாகி தேவன் எப்படி செய்கின்ற பெரிய பாக்கியம் தெரியுமா எந்த சபைக்கு உரிமை கிடையாது யாரும் எப்படி கொடுக்க போவதில்லை நீங்க சகோதரர் குமார் வந்திருக்கிறார் அவர் ஒரு சாமிக்கு பூஜை அவர் சாமி கோயில் பக்கத்துல ஒரு மாடி வீடு கட்டிட்டாரா மாடி வீடு கட்டிட்டு கூட கொடுக்கும் போது போட்டு மாடியில் நான் அவர்களை பார்த்துக்கிட்டு அப்படின்னாரா என்ன சாமியா சாமி ஐயா சொன்னார் தெரியுமா என்னோட இந்த தெய்வத்தை நாம் அறிவிக்காமல் இருக்கக்கூடாது அறிவித்துக் கொள்ளுங்க புரிய மாணவர்களே எவ்வளவு மோசமான மனுஷனாக இருந்தாலும் எவ்வளவு அசுத்தனாக கட்டுப்போய் சமுதாயத்தில் வாழ முடியாது இருந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருக்கு இந்த உரிமைகள் சமுதாயத்திலே தவளினிருந்து வாழ ஆரம்பிக்கின்றான் ஒரு நாள் எல்லா உரிமைகளையும் பெற்று சுதந்திர வாழிகளாக மாற ஆரம்பிக்கின்றான் தெளிவாக போல் எழுதிய வாசிக்கலாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவர்களுக்கு நடப்பித்த பலத்த சத்துவத்தின் நிலைமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி தான் நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய மல்லமையின் மகதாம் ஏன்மையான நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இந்த உலகத்தையே உலகத்துள்ளவர்களையே பார்த்துக் கொண்டிருக்கிற மணக்கண்களை விட்டுவிட்டு இயற்கை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வளமையின்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வலமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்றும் அவர் உங்களுக்கு பிரகாசம் மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கருத்தத்துக்கும் உண்மையில் மாத்திரமல்ல மருமையில் பெயர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கு மேலே அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தமது வலது வாரசுகள் உட்கார செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பதனுடைய நிறைவாகி சரீரமாகி சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தினார் என்று சொல்லி எழுந்த சபையை குறித்து எழுந்து வந்தார் எழுப்பி அவர் உன்னதங்களில் உள்ள தமிழை மருந்து உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கடற்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடன் நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு சபை என்று அவருடைய பாடி அவர் தலையாக இருக்கிறாரா அவருடைய சரீரமாக சபை இருக்கின்றதா அப்படின்னா தலை இருக்கிறதால இந்த சரீரம் இருக்கும் சொல்லி அவர் சொல்லுகின்றார் இந்த தலைக்கு எவ்வளவு இனிமை இருக்கிறதோ எவ்வளவு அதிகாரம் இருக்கின்றதோ மனக்கண்கள் மற்றவர்கள் பழைய மனுஷன் இவருடைய செய்களை போட்டுவிட்டு தன்னை சிறிச்சத்துடைய சாயலுக்கு பூரண அறிவடையும் புயலாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறேன் ியமானமே எல்லா துறைச்சலத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கருத்தத்துவத்துக்கும் இம்மையில் மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நமத்துக்கும் மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரு உன்னதங்களிலே தம்முடைய வனதுவாசி உட்காரும்படி செய்து எல்லாவற்றினுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி அவரை எல்லாவற்றாலும் நிரப்ப சரீரமாகி சபைக்கு தலையாக தந்தள்ளார் என்று எழுதியிருக்கிறார் பிரியமானவே நம்ம சரீரத்தின் அங்கமாக இருக்கின்ற அவர் நம்ம அந்த உரிமை புத்திர சுதாரமானது பிள்ளைகளான விசுவாசிக்கின்றவர்களுக்கு வேம்பி இருக்கிறது என்பதை இந்த ரகசியத்தை அவர் எனக்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று அப்போ சராய் சொல்லுகின்றார் வாழ்க்கைக்கு நாம அழைக்கப்பட்டு அவருடைய வாக்குத்தமாகிய நித்ய ஜீவனை பெற்று வியாசாரத்தின் மூலமாக அவருடைய சரீரத்தின் மூலம் இணைந்து ஒரே சரீரமாக இணைந்து இதமாக அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியினாலே இந்த சுதந்திரத்தினுடைய மகத்துவங்கள் இவ்வளவு பிரிவாக இருக்க இவளை அடைந்து கொள்வதற்கு வாஞ்சியுள்ளவளாக காணப்படுவதோடு கூட அடைந்து கொள்ளாதிருக்கின்ற மக்களுக்கு இதை அறிவிப்பதற்கும் நாம் தாகமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் விதமாய் தமிழை குமார்மை புற ஜாதிகளுக்கு சுயசேஷமாக அறிவிக்கும்படி என்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை நாம் உலகத்துக்கு அறிவிக்கும்படியாக பெற்றிருக்க அவர்களோடு கூட இணைந்திருக்கிற இணைப்பு குறித்து அவருடைய ஜீவனை பெற்றிருக்கின்ற மகா மேன்மையான காரியங்களை குறித்து அவருக்கு சுதந்திரவாதிகளாக இருக்கிறோம் என்கின்ற சுவீகார தன்மை குறித்து சரியாக புரிந்து பிறருக்கு சொல்வோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசிரியதிப்பாளே ஆமை மறுபடி நாம் யாருங்க தினசத்தரிக்கலாம்